நற்றின நேர்களுக்கு வணக்கம் தினம் வரத்துணி பகுதியோட தேவையான பொருள்கள் இருநூறு கிராம் காளான் ஒரு பெரிசாளகாய் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு சின்னதா ஒரு கிராம் மூணு கிராம் அளவுக்கு இஞ்சி இதுக்கு வந்து கொஞ்சம் மல்லித்தலை ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகு பவுடர் தேவைப்பட்டால் மஞ்சள் அவ்வளவு தாங்கலாம் காளான முதல்ல வந்து சுடு சுடு தண்ணியில உப்பு போட்டு கொஞ்சம் கழுவி அது சைட்ல வச்சுக்கோங்க அது மாதிரி எல்லா நான் சொன்ன மேல்கண்ட பொருள்கள் எல்லாம் கழுவிடுங்க அது மாதிரி வெங்காயம் காளான் அப்புறம் வந்து குடமிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க இஞ்சி பூண்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணி அதை ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம செய்றையை பார்க்கலாம் அடுப்பில் உடைச்சிட்டி வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சோட கடுகு மாத்திரம் போதுங்க கடவு அடிச்சதும் இந்த நறுக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த வெங்காயம் போடுங்க வெங்காயம் நல்லா ஒதுங்கினது ஓரளவுக்கு காளான் அப்புறம் வந்து குடமிளகாய் ரெடியாக போட்டு நல்லா ஒதக்குங்க கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெய் வேண்டாம் முதல்ல தண்ணி ஏதோ வேறு அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு மூடி மூடி வச்சிருங்க அப்பப்போ மூடி திறந்து கிளறிட்டே இருங்க நல்லா வெந்த உடனே ஓரளவுக்கு வெந்த உடனே இப்போ என்ன பண்ணலாம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் சொல்லியிருக்கிறீங்களா அதெல்லாம் போடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா வெந்துச்சுன்னா என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் மீதி எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணணும் அதாவது காளான கொட மிளகாய் நமக்கு கோபி மஞ்சு மாதிரி அப்புறம் கடைசில கொஞ்சம் உப்பு தூளுப்பு கொஞ்சம் டேஸ்டுக்கு பெப்பர் பவுடர் தூவி விடுங்க தூவிட்டு ஸ்டவ் அனுக்கலாம் அனுச்சுட்டோம் இப்ப வந்து சூடான சுவையான மிளகு காலான் ஃப்ரைடு தயார் இத வந்து யாரி என்ன பண்ணா மல்லித்தலைக்கு வச்சிருக்கோ இல்லீங்களா அலங்காரத்துக்காக சூப்பராயிருக்கும் இது வந்து பிரெட் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதம் வெஜிடபிள் பிரியாணி எல்லாருக்கும் சைடிஷன் ஒரு நாள் நீங்க செஞ்சுதான் பாருங்களேன் மீண்டும் இன்னொரு தகவலோட உங்களுக்கு பார்க்கும் முறை நன்றி வணக்கம்